திருவள்ளையாளர் பிராணத்துல தர்மிக்கு பொற்கடி அளித்த படலம் இவ்வளவு நம்மளால தர்மிக்கு பொற்கடி அளித்தல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பு ஒண்ணு தெரியணும் இந்த தர்மிக்கு பொற்கடி அளித்தல் கடைசியில ஒரு பத்து பதினஞ்சு பாட்டுல தான் முடிக்கிறார் இப்ப தர்மிக்கு பொற்கறி அளித்தது ஆனா முன்னால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்ட திரு திருவிழாப்பான ஆசிரியர் பண்ணுற இளவேநீர் காலம் எப்படி இருக்கும் இளவெளி காலத்துல இதுவரை கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப இன்பமா இன்பமா இருக்கிற காலம் இளவேநீர் காலம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அப்புறம் பனி முன்பணி பின்பணி அப்புறம் முன்பணி பின்பணி போயிட்டு ஆச்சு போயிட போகுது போயிட்டு சித்திர வையாசி எல்லாம் நல்லா வெயில்ல அதன் பிறகு இளவேனில வர்றது இருக்குதே அதன் சித்திர வயிசுதான் இளவேணி இது வரைக்கும் எல்லாம் இப்ப மழையினாலும் இந்த புல்லு பூண்டெல்லாம் சரியா வந்திருக்காது இவ்வளவு நாள் அந்த மழையும் பனியும் இருந்து அப்படி வெயில் வந்தவுடன்தான் என்ன ஆகும்னு கேட்டா எல்லாம் தடுத்து அப்படி பூத்து கிடக்கும் பூத்து கிடக்கும் இது ஒரு அருமையான உரநடையாழுதினார் நச்சினார்கி நீர் அது செய்யுள் மாதிரியே இருக்கும் செய்யுள் மாதிரியே இருக்கும் நான் சொல்றேன் நீங்க செய்யே நினைப்பீங்க ஒரு நடை செல்லறல் யாற்று திரைமணல் அடையறை வண்டு வரிபாட தன்போது அலர்ந்து வண்டுகள்லாம் ஒழிக்குமா அதனால போது மலருமா தன் போது அலர்ந்து தெல்லறல் யாற்று திரைமணல் அடையறை வண்டு தளிரும் மேதக துவன்றி பல்பும் சோலை பன்மலர் ஆற்றமுடு செவிதி நுவிதாகினர் தளித்து பூத்து குழுங்கி இருக்கும் போது அடிக்குது அருமையான தெண்டல் காட்டு அப்படியே உடம்புல அப்படியே பெறலாம் எண்ணெய் மயக்குதுன்னு தெண்டல் அடிக்குது என்னக்குதுங்க வீசு தென்றலும் வள்ளலால் அதெல்லாம் பின்பற்றி மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றி அதுபோல இங்க இன்பத்துறையில செவ்விதி அந்த தெண்டல் காட்டு கூட மென்மையா வந்து அடிக்குதான் மென்மையா வீசுதான் குயில் கூக்குறளும் பயில்வதன் மேலும் குயில் எல்லாம் கூவுதான் நிலவும் சாந்தும் பல ஒரு முத்தும் மாலை நேரத்துல சரியா ஆறுக்கெல்லாம் முழுமதி வந்துடுதுன்னா அப்படியே வருதான் தெண்டலும் நுபிதி திராகி குயிலு குரலும் பயில்வதன் மேதும் நிலவும் ஜாந்தும் பல ஒரு முத்தும் இன்ப விளைக்கும் நண்பர்கள் பெறவும் பண்டைய போலாது இன்ப மிகத்தெரும் இறைவெளிர்காலத்து பொலி விளையாடியும் புதுப்பூ கொய்தும் அருவியாடியும் அஞ்சொலி குறைந்தும் விளையாட்டு இருந்தவை பற்றி பிரிந்த கடத்தி மெலிந்துரைக்கும் கிளவி பயிர்ந்து வருதலானும் யார் உர நச்சினருக்கு நீர் உரை இது ஒரே இந்த லட்சத்துல தொல்லாபியம் அதனால்தான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த உரையெல்லாம் வச்சாதான் தான் உங்களுக்கு பழந்தமிழ் தெரியும் பழந்தமிழ் அருமை தெரியும் ஆகவே இந்த இளவே நிற்காலத்தை பற்றியே விரிவு பண்ணி அதுல ஆரவர்பெண்டியெல்லாம் எப்படி இருப்பாங்க இன்பமா இருப்பாங்கன்னு சொல்லி அதன் பிறகு இந்த கதைக்கு வருகிறார் நம்முடைய திருவிழையார்பான ஆசிரியர் அது அவர் கதைக்கு வர்றது யோகியதையா இதை படித்தோம்னு சொன்னால் இது ஒரு நாலு அஞ்சு வகுப்பு நடத்தணும் ஏன்னா இளவே நிற்காலம் அப்புறம் வர்ணனை அதில் ஆடவர் மகளிர் எப்படியெல்லாம் பிணிந்து இணைந்திருக்கிறார்கள் என்று அப்படி இருந்த நேரத்திலே நம்முடைய செந்தகமாரன் பாண்டியன் வருகிறான் என்று அப்படி வரணும் பின்னால அல்லவா அப்படிதான் நம்ம நேரம் கொடுக்கூடாது லேசா ஒன்று ரெண்டு இப்பொழுது தர்மிக்கு பொருட்களை அளித்தது நல்ல இளவேற்காலம் அதுதான் என்னது வங்கிய சூடாமணிங்கிற பாண்டியன் அந்த பாண்டியன் நந்தவனம் வைத்தானான் நந்தவனம் இந்த நந்தவன் வைத்தா ரெண்டு விதமான காரியம் ஒன்று நல்ல ஆண்டவனுக்கு மலர் கிடைக்கும் இன்னொன்று நல்ல காற்று மெல்லிய பூங்காற்றுங்கிறாரே நல்ல பூக்களை தடிவு வருகின்ற கிடைக்கும் அதனால அதனால நந்தவனம் வைத்தானான் என்னென்ன நந்தவனம் வைக்கணும்னா அதெல்லாம் நல்ல மலர் விதி படிச்சுட்டு இறைவனுக்கு வேண்டி இறைவனுக்கு எந்த மலரும் அவனுக்கு விருப்பமானாலும் கூட காலையில் அணிய தகுந்த மலர்